வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வகுப்பறைகளில் மாணவர்களை இரண்டு பிரிவாக பிரிப்பது வழக்கு ஒன்று ஒழுக்கத்தில் மிகச்சிறந்த மாணவர்கள் மற்றொரு பிரிவினர் சிறிது குறும்பு செய்யக்கூடிய மாணவர்கள் எப்பொழுதுமே வகுப்பறைகளில் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் படிக்காதவர்கள் என்ற பிரிவினை ஆசிரியர்கள் பிரிப்பதில்லை ஏன் ஒழுக்கத்தில் மட்டும் பிரித்து வைக்கிறார்கள் என்றால் சிறிது குறும்பு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு குழந்தை பருவத்திலேயே மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை முழுவதும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் என்பதற்காக நடைபெற்ற ஒரு சம்பவம் தமிழகத்திலேயே பிரபலமான பல்கலைக்கழகம் அது அந்த பல்கலைக்கழகத்தில் நாவரசு டேவிட் என்ற இரண்டு மாணவர்கள் மருத்துவம் படிக்க அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் பள்ளி பருவத்தில் மிகச்சிறந்த மாணவராக மிக அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்திருக்க வேண்டும் அவ்வாறு மருத்துவம் படிக்க வந்த மாணவர்கள் சிறிது காலத்திலேயே டேவிட் என்ற மாணவர் நாவரவனை மிகவும் துன்புறுத்தி கொலை செய்து விடுகிறார் ஆகையால் ஒட்டுமொத்த தமிழகமும் அந்த டேவிட் என்ற மாணவனை சாடியது மாணவனை மட்டுமல்ல மாணவனை சார்ந்த குடும்பத்தினரை மாணவரின் சந்ததி எல்லோரையும் திட்டு தீர்த்து விட்டனர் ஏன் இந்த மாணவர்கள் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திட்டுகிறார்கள் ஒரு மாணவன் நன்றாக நடந்து கொள்வதும் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்வதும் அவருடைய பெற்றோரை பொறுத்து என்றும் சொல்வது வழக்கம் ஆகையால் டேவிட் செய்த தவறுக்கு அவருடைய பெற்றோரையும் சேர்த்து திட்டினார்கள் இது நம் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதுதான் நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக பிறரால் மதிக்கப்படுவோம் அல்லாமல் ஒழுக்கம் தவறி நடந்து கொள்ளும் பொழுது நம் மீது இருக்கக்கூடிய மதிப்பு நிச்சயமாக குறைந்து விடுகிறது இதை வலியுறுத்தும் வள்ளுவர் ஒரு பார்ப்பனர் தாம் கற்ற வேதத்தை கூட மறந்துவிடலாம் ஏனென்றால் அவர் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் அதே போல் கற்றவர் தம் கல்வியை மறந்துவிடலாம் மறந்தாலும் கூட மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒழுக்கம் தவறி ஒருபோதும் நடந்து கொள்ள கூடாது அவ்வாறு நடந்து கொண்டால் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சந்ததியினையே எடுத்துக் கூறுவார்கள் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நம் நலன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்ப நலனுக்காகவும் நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எவ்வளவு கற்றவராக இருந்தாலும் சரி நாம் எவ்வளவு வசதி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி பிறர் நம்ம வைத்திருக்கக்கூடிய மதிப்பு நிச்சயமாக குறைந்துவிடும் என்பதில் ஐயமில்லை திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூத்தி மரப்பினும் ஒத்த பார்ப்பான் சிறப்பொழுக்கம் குன்றிக்கடும் மீண்டும் குரல் மரப்பினும் ஒத்த பார்ப்பான் சிறப்புழுக்கம் குன்றிக்கிடும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி